பாடம் ஐம்பத்தி இமாம் ஏற்படுத்தப்படுவது பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே நபிசல்லாஹூ அலிஹிவசம் அவர்கள் தமது மரண நோயின் போது உட்கார்ந்தவராக மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் இமாம் தமது தலையை உயர்த்துவதற்கு முன்னால் ஒருவர் தமது தலையை உயர்த்திவிட்டால் அந்த அளவு காத்திருந்து விட்டு இமாமை தொடர வேண்டும் என்று இபுனு மசூது ரதி அல்லாஹும் அவர்கள் கூறினார்கள் இமாமுடன் இரண்டு ரகாதுகள் தொழுபவர் முதல் ரக்காத்தில் இமாமுடன் சுஜூது செய்ய முடியாமல் போகும்போது இரண்டாவது ரக்காத்திற்குரிய இரு சுஜூதுகளையும் செய்துவிட்டு பின்னர் முதல் ரக்காத்திற்குரிய சுஜூதை அவர் செய்ய வேண்டும் ஒருவர் ஒரு சுஜூது செய்ய மறந்து நிலைக்கு வந்துவிட்டால் அவர் அந்த சுஜூதை திரும்ப செய்ய வேண்டும் என ஹசன் பசரி கூறுகிறார்